ஒரு தரவை ஒரு மனிதனின் கையில் ஒரு தங்க மோதிரத்தை கண்டதும் அதை கழற்றி எறிந்தார்கள் மேலும் உங்களில் ஒருவர் நரக நெருப்பின் கங்குகளை அடைய விரும்பினால் இதை தன் கையில் அணிந்து கொள்ளட்டும் என்று நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீது சத்தியமாக நபிசல்லு அலிஹசம் அவர்கள் வீசி எரிந்து விட்டதை மீண்டும் நான் தொடமாட்டேன் என்று கூறினார் இரண்டு பூஜ்யம்